இத்தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள கருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை திருவாளர் கந்தகோட்டம் வழிபாட்டு அடியார் செயலாளர் சிவநருள் நித்யானந்தம் அவர்கள் விளக்கு ஏற்றி விழாவினை சமர்ப்பிப்பார்கள் Ah, ah, ah, ah, ah, ah. Da-da-dee-la da, da. பித்தரே என்று உம்மை பேசுவார் பிறரெல்லாம் உத்தினை மனிதன்னை மாணிக்க முளைத்தெழுந்த வெள்ளடை ே முருகாவூடைந்தே நந்தனரின கடவுளை தேடின மறுபடியுங்க பாட்டு பாடின பாட்டை பாடி விட்டு கடவுளை தேடினா சுந்தருடைய சரித்திரத்தில் பாட்டை கேட்கறதுக்கு சிவன் உடையான் தலகீழ்ப்பாடம் பாருங்க சுந்தரருக்கு அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் சிவன் அவருடைய பாட்டுல அவ்வளவு விருப்ப சிவனுக்கு என்ன அவரே இவர் இவரே அவர் அது உங்களுக்கு நான் நினைவூட்டியிருக்கேன் அவ்வளவுதான் மானுட சட்டை தாங்கினாரே தவிர அவள் சுந்தரமூர்த்தி சுவாமிய என்ன பண்ணினார் திரு குருகாவூர் வெள்ளடை என்று ஒரு ஊருக்கு போனார் எங்க இருந்து போகிறார் அப்படின்னு பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது இந்த வரலாறு நமக்கு சரியா சொல்லுகிறது தெய்வ சேக்குதார் பெருமான் தான் தெய்வ சேக்குதார் பெருமான் சொல்லல என்ன நமக்கு இந்த வரலாறு தெரியாமலே போயிருக்கும் ஆமா நிச்சயம் சம்பந்தருக்கு சொன்னார் அப்பருக்கு சொன்னார் சுந்தரருக்கு சொன்னார் மாணிக்கவாசகருக்கு சொல்லல தெய்வ சேக்குடாறு பெருமான் வரலாறு சொல்லல ஆனால மாணிக்க வாசகர் மட்டமா போயிட்டாருன்னு நம்ம எண்ணுவதற்கு இல்லை நிச்சயம் ஆனாலும் கூட ப்போ படையாட்சி என்று ஒரு பகுதி இருக்கிறது திருவாசகத்துல அது எப்ப அவர் பாடினார் யாருக்காக தெரியுமா திட்டவட்டமா சொல்ல முடியல ஆனா தேவாரத்தில் இந்த நாலு பேர் இந்த மூணு பேர் பாடினத பாத்தீங்கன்னா இன்ன தேவாரம் இன்னென்ன இடத்துல பாடினார்கள் இன்னத்துக்காக பாடினார்கள் எழுதி வைத்து விட்டார் தெய்வ சேக்கிறார் பெருமான் நமக்கு கிடைத்த பெரிய உடைமை சொத்து அது ஆமா திரு கோலக்கா என்ற ஊருக்கு போனார் சுந்தரர் திருஞான சம்பந்தருக்கு அங்க பொற்றாலம் கொடுத்தான் சிவன் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டியிருக்கிறேன் நாங்க வச்சிருக்கிறதெல்லாம் பித்தளத்தாடம் அவருக்கு ஆண்டவன் பொற்றாலம் கொடுத்தான் போட்டிருப்பாடு அப்படின்னு அந்த தாளத்தை போட்டுதான் அந்த தாளத்து ஒரில்தான் இந்த நாட்டுல சிவன் எரிய பரப்பினார் திருஞான சம்பந்தம் திருஞான சம்பந்தர் இல்லன்னு இந்த சிவநதியே அழிந்தே போயிருக்கும் அதுக்கப்புறம் திருநாவு கரசராப்புறம் சுந்தரர் அப்புறம் வயசுல சின்னவர் இவர் தான் திருஞான தான் தவ முதல்வர் என்றும் அவரைத்தான் நமக்கு தலைவர் என்றும் எடுத்து வைத்து விட்டார்கள் யாரு நம்பியாண்டார் நம்பியே நம்பியே வகுத்து வைத்து விட்டார்னு சொன்ன அப்புறம் அதுக்கு மேல வேறொருத்தர் வகுக்க முடியாது வகுப்பதற்கு இடமும் கிடையாது இடம் இருந்தானே கிடையாது அல்லவா ஆமா கொற்றாளம் கொடுத்தான் இதை நினைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருக்கோலக்காவுக்கு போய் நினைச்சு என்ன பண்ற ஒரு அற்புதமான பாட்டு சொல்ற ஒரு பதியும் சொல்ற நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு தமிழ் பரப்பும் என்று சொல்லுவதோட இன்னொன்னு சேர்த்திருக்கலாம்னு என்னுடைய எண்ணம் சிவநெறி பரப்பும் என்று சொல்லியிருந்தால் கூட இன்னும் சந்தோஷம் ஒன்னும் நினைச்சிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே சொல்லிவிட்டார் நாளும் இன்னிச்சையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலக வரும் முன் அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாடலை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கனன் தனி எண்கணமிரும் கோடி பெறும் கோலக்காவினா் கண்டுகொண்டேனே என்று பாடுகிறார் எப்போதுமே இந்த பாட்டுக்காரன் ஒரு பாட்டுக்காரன புகழ்ந்து சொன்னதே கிடையாது ஒரு ஓதுவார போய் தருமபுரம் சாமிநாதன் கேளுங்க அவன் உடதி சொல்லுவான் என்ன கேளுங்க இன்னொரு ஓதுவார பத்தி அவன் கழிச்சான் அப்படி சொல்லுவேன் இது இந்த உலகத்திலே நிச்சயமாக நடக்கிற பேச்சுதான் இந்த மிருதக்காரர் கேட்டா இன்னொரு மிருந்தக்காரர் கேளுங்க அவனுக்கு அவனுக்கு தகுதி மிதமாகவே வாசிக்க தெரியாது அவனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருஞான வாய புகழ்கிறார் ஆஹா சிவநெறிய பரப்பினவன் அல்லவா அவன் அவனுக்கல்லவா நீ பொற்றாலம் கொடுத்தாய் என்று சொல்றதோடு மாத்திர அல்லாமல் இன்னொரு இசைக்குறிப்பு ஒன்னு இருக்கு என்ன இசைக்குறிப்பு தெரியுமா திருஞான சம்பந்தர் எந்த ராகம் பாடி அந்த தாளத்தை பெற்றாரோ மறுபடியும் சொல்றேன் திருஞான சம்பந்தர் எந்த ராகம் பாடி பாட்டு வேற இல்லையா பாட்டும் தாளமும் பாடி அந்த தாளத்தை பெற்றாரோ அதே ராகத்தில் பாடுறாரு சுந்தரர் என்ன ஒற்றுமை பார்த்தீங்களா இல்லையா ஆமா இது தேவாரத்தில் காணப்படுகிற இசை ஒற்றுமை அப்ப சொல்றார் இவர் அந்த இப்ப ராகத்தோடு பாடிக்காட்டு நாதன நானே உடையும் பொய்கை கொலக்காவுடான் கடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என்களும் இதே ராகத்தில் சுந்தரர் படுற நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு இன்னிதையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு நாளும் இன்னிதையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் மனக்கருத்தை பாட இன்றாடும் அங்கணந்தனை எங்கணம் இறஞ்சும் கோலிலிப் பெரும் கோயில் உள்ளான கோலக்காவினை கண்டு கொண்டேனே கொலக்காவினைக் கண்டு கொண்டேனே நலனே நல நலனே ஊருக்கு என்ன அர்த்தம் கோலம் அழகு அழகிய சோலையை உடைய ஊர் என்று பேர் சீர்காழிக்கு அருகாமையில் இருக்குது அந்த ஊர்ல போய் திருக்கோலக்கானு கேட்டீங்கன்னா படிச்சவன் தான் சொல்லுவான் படிக்காதவன் படிச்சவனும் படிக்காதவனும் அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா திருத்தாளையார் கோயில் அப்படின்னு சொல்லுவான் என்ன அர்த்தம் சுவாமிக்கு திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தான் சிவன் அந்த ஊருக்கு திருத்தாளமுடையார் கோயில் வந்திருக்கு திருஞான சம்பந்தருடைய தேவனா அது மாத்திரம் இல்ல சுவாமிக்கு திருத்தாளமுடையார் பேர் திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுனாலதான் திருத்தாளமுடையார்னு பேர் வந்தது அதுக்கு முந்தி அதுக்கு முந்தி என்ன பேர் இது ரொம்ப பேருக்கு தெரியல அந்த கோயில் இருக்கிற குருக்களை கேட்டேன் மிகப்படித்தவர் அந்த குருக்கள் அவரை கேட்டேன் ஐயா ஆழம் கொடுத்ததுனால வந்தது அதுக்கு முந்தைய என்ன பேரு என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு விட்டார் தூக்கி மாறி போட்டு ஒரு கேள்வியை நான் கேட்பேன்னு எண்ணல மிகப்படித்த குருக்கள் அவர் அப்பறம் ஏதோ ஏட்டு பார்த்து ஒன்றை அவருக்கு பேர் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதாக எனக்கு நினைவு ஆக ஊர் திரு ஞான சம்பந்தருடைய தேவாரம் சம்பந்த ஊர் பேரையே மாற்றிச்சு சாமி பேரையும் மாத்தி விட்டது தலைவீதியை மாத்தாதா என்ன அந்த பாட்டு ஏன் கெட்ட தலைவீதியை மாற்றாதா என்ன நிச்சயமா மாற்றும் அந்த தன்மை உடையது திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஆக அந்த ஊருக்கு போன நீ அவனுக்கு காலம் கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி பாடி பரவுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முடிஞ்சது அப்புறம் அந்த திரு குருகாவூர் வெள்ளி ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு அதை விட்டு பரப்படுறார் சுந்தரர் போகிற வழியிலே சீர்காழி இருக்கிறது இந்த வரலாறுல சரி சில மின்னப்புன்னு நான் தவறாக கூட சொல்லக்கூடும் ஏன்னா எப்பவோ படித்தது கொஞ்சம் மார்பல் இருக்கும் ஆனா ஆன்சர் என்னமோ சரி அப்படி போகும்போது சீர்காழி நடுமத்தியில் வருகிறது திரு ஞான சம்பந்தர் திரு செய்த திருத்தலம் சீர்காழி அதை காலால் மெரிக்க அஞ்சுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்ப நாம சீர்காழிக்கு போனோம்னா பஸ்ஸை விட்டு நம்பர் ஒன் கூட அந்த ஊருக்கு தான் போவோம் இல்லையா ஆமா அந்த ஊரை மெரிக்க அங்கே என்ன பண்ணாரு ஊருக்கு புறத்தால அப்படி போகிறார் ஊருக்கு புறத்தால போற கால அந்த நான் அந்த ஊரை மெரிக்க கூடாது அப்படி போனாரா திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சிவன் அவருக்கு காட்சி கொடுத்தான் அங்க வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து வரலாற்ற நான்தாண்டா சீர்காடியில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு சாமியை கும்பிடுறாரு அப்போ ஒரு இந்த வரலாறு நமக்கு யார் சொல்றா தெய்வ சேர்க்கிறார் பெருமான் தான் மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணே மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணே பந்தலுட்டே மரவாமனும் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணையென்று கருதேன் துணை என்று நான் தொடப்பட்ட ஒன் சுடரே புத்தியும் ஞானமும் வானவரிய முறை முறை பல பல காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியே கழுமலவள நகர் ஊருக்கு புறத்தாலே இருந்து இந்த பதியத்தை பாடுறார் சுந்தரர் சுந்தரருக்கு காற்று தேவ நாமெல்லாம் கடவுளை தேடி கோயிலுக்கு ஓடணும் கோயில் இருக்கிற கடவுள் சுந்தரரை தேடி வருகிறான் சுந்தர தேவாரம் எங்க இருக்கு பாத்தீங்களா இந்த பதியத்தை பாடிவிட்டு குருகாவூர் வெள்ளடைக்கு போகிறார் நடந்து போகிறார் தெய்வத்தேக்கு வருவாங்க நல்ல உச்சி போதுல போகிறார் அவர் கால எப்படி சுடும் இல்லையா அந்த சூட்டையெல்லாம் தாங்கி கொண்டு போகிறார் ஏ சுந்தரன் வருகிறான்டா மத்தியான மணி பன்னெண்டுக்கு மேல ஆயிடுத்து பசியா இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் சிவன் ஒரு சிவ வேதியர் வடிவத்தில் ஒரு ஊட்ட சோர் குளியஞ்சாதம் கொஞ்சம் தயிர் ஜாதம் கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பானையில தண்ணீர் குளிர்ந்த சேர்க்கலாறு பெருமான் தண்ணீரே குளிர்ச்சிதானே அப்புறம் குளிர்ந்த தண்ணீர் என்ன ஐஸ் வாட்டர்னு சொல்லும் ஐஸ் அதுல நம்ம ஏத்துறோம் அதெல்லாம் ஜில்லு இருக்கு இல்லையா இப்ப குளிர்ந்த தண்ணீர் என்பது அந்த ஐஸ் மாதிரி குளிர் ஊட்டப்பட்டது பானை இணையில வச்சிருந்தாக்கா குளிர் ஊட்டப்பட்டது அந்த குளிர்ந்த தண்ணியில கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க வர்ற வழியிலே ஒரு சின்ன கொட்டகை ஒன்று போட்டு அவன் நினைச்ச உலகத்தையெல்லாம் உண்டாக்குவான் அவன் நினைச்சன்ன உலகத்தையெல்லாம் அழிப்பான் உண்டு பண்றதும் அழிப்பதும் அவனுடைய திரு உள்ளம் அல்லவா அங்க இந்த சோத்து மூட்டையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து சுந்தரர் வருகிறார் ஏப்பா அந்த சுந்தரர் எப்படி வந்தாரான் தெரியுமா பெருமான் சொல்லுகிறார் சிவாயணம சிவாயனம சிவாயனமும் வெயில்ல போனா சிவாயணம் சொல்லிட்டு போறது உண்டா இல்ல கிடையாது போவோமா தெய்வ சேக்கிரார் பெருமான் காட்டுகிறார் அப்படி அதனால்தான் தெய்வ சேக்குதார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் என்று பெயர் வைத்து விட்டார்கள் அதுக்கு திருத்தொண்டர் புராணம் தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் வைத்தது பார்த்த நமது பெரியோர் பெருமக்கள் அதுக்கு பெரிய புராணம் என்று பெயர் வைத்து விட்டார்கள் மிகப் பொருத்தம் என்னுடைய சித்தறிவுக்கே பொருத்தம்னு தோணுது பேரறிவுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் மீனாட்சி சுந்தரம் போன்றவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் அல்லவா அதனால்தான் மீனாட்சி சுந்தரம் எத்தனையோ புராணம் எழுதியவர் தெய்வ சேத்துதார் பெருமானுக்கு ஒரு பிள்ள தமிழே எழுதினார் நூறு பாட்டு எழுதினார் ஆமா போனார் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார் பன்னிரண்டு மணிக்கு மேல ஆச்சு வெயில் காலம் நடந்து வருகிறான் ஒரு மனிதன் சாப்பிடுறியான்னு மாட்டா யார்தான் மாட்டேன்னு சொல்லுவான் இல்லையா அப்படின்னு மூட்டைலாம் அப்து வச்சார் புளிஞ்சாதம் தெரிஞ்சாதம் தேங்கா தொகையில் இருந்து சாப்பிட்டார் இவர் சாப்பிட்டு என்ன பண்ணாருல இருந்துட்டார் அவர் விட்டார் சவாரி போயிட்டார் இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது அவருடைய தொழில் வந்தார் இவர் சாப்பிட்டு இருக்காரு சரி நமக்கு ஏன் வேலை முடியும் விட்டார் சவாரி இவர் என்ன பண்ணாரு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டவுடனே கொஞ்சம் தொண்டு கொஞ்சம் தூக்கம் வந்தது படுத்துட்டார் என்னடா அவங்க திருக்கு போக வேண்டியவன் சாப்பிட்டு தூங்குறாங்க கொட்டகை சாதம் இந்த கொண்டு வந்த தண்ணீர்ல மிச்சம் இருக்கிறது பானை சவாரி அவன் கொட்டகையை வேதியனை நினைக்கிறார் சாமி கடவுளே நான் பாடுகிறாக இருக்க கூடாது பாடுவார் பசி தீர்ப்பாய் அப்படின்னு பாடுற சுந்தரருடைய தேவாரம் பாடுவார் பசி தீர்ப்பாய் கருவார் பிழி களைவாய் ஓடு நன் கடனாக உன்பலிக்கு காடு நல் இடமாக கடியிருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீயன்றே நீ அல்லவா பாடுவனுடைய பசியை தீர்ப்பாய் அவன் பதியம் பாடுறார் பாடு பசீ பீளி பாடுவா பீளிவா பசிதிப்ப சுந்தரனுடைய முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு நினைவு அந்த குறிப்பு இல்லாதனால நான் இப்ப இதை ஒன்று சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவான் வேண்டியே தான் அந்த பெண்கள் மேல் மாதர் மேல் மனம் போக்கினார் என்று தெய்வ சேர்க்கிறார் பெருமான் சொல்லியதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் சென்ற மாதம் இது ஒரு நன்மையான செய்தி ஒன்று நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமை இந்த மாதத்தோடு இரண்டு மாதம் ஆகிறது இந்த திருமுறை தொடர் நிகழ்ச்சி பெரிய மனத்தோடு இந்த தமிழ்ச்சி சங்கத்தார் ஏசி முத்தையா அவர்கள் தலைவர் நீதிபதி அவர்கள் அவர்கள் எல்லாம் நமக்கு இன்னும் ஒரு வருஷம் நீட்டி கொடுத்திருக்கிறார்கள் தேவார தமிழ்ச்சியை நீ இன்னொரு வருஷம் சொல்லலாம் அப்படின்னு நான் முதல் வருஷமே என்ன எழுதினேன் ஜனங்கள் இதனை விருப்பப்பட்டு கேட்டால் நீட்டிக்கொள்ளுவோம் இல்லையேன் நாம முடித்துக் கொள்ளுவோம் கடை விரித்தேன் கடை கட்டி என்று சொன்னாராம் ஒரு பெரியவர் அதுபோல நாம கடை விரிப்போம் கொள்ளலன்னா மூடிக்கிறோம் அவ்வளவுதானே இதன் என்ன நமக்கு வருத்தம் இருக்கிறது இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்தேன் ஒரு வருஷம் ஆட்சி ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்க எல்லாம் வருவதை பார்த்தோன்னா இன்னொரு வருஷம் அவர்கள் பெரிய மனத்தோடு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் சிற்றங்க ஆட்சிக்குழு அத்தனை பேருக்கும் சிறப்பாக செயலர் மதிப்பிற்குரிய ஏ முத்தையா அவர்களுக்கும் நீதிபதி அவர்களுக்கும் நாம வணக்கம் செலுத்த கடமைப்பட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத பின்னால நான் சொல்றேன் முக்கியமான விஷயம் இது ஒண்ணும் இன்னொன்னு பின்னால ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவதற்குத்தான் இந்த திரு தமிழ்நாட்டில் பிறந்தார் என்பது தெய்வ சேக்கிடாரு பெருமானுடைய வாக்கு என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் இந்த திருத்தொண்ட தொகை என்பது கைவனாக பிறந்தவன் தினந்தோறும் சொல்லி வணங்க வேண்டும் என்பது நியதி ஆமா நிச்சயமாக நீ சொல்றியான் என்ன நான் காலையில அனுஷ்டானம் பண்ண உரு நமகா அப்படின்னு சொல்லும்போது சிவனை நினைத்த போது இல்லாம குருவாக இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் நினைத்து நான் இந்த பாடலை சொல்லிவிட்டு தான் மறுபடியும் விபூதி அணிவேன் அந்த நியதியை நான் வைத்துக்கொண்டு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிதான் இந்த நியதியை நான் விட்டு கொடுக்கிறதே இல்லை எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சரிதான் எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த நியதியை நான் விடவே மாட்டேன் ஆமா நிச்சயமாக அப்படி இந்த திருத்தொண்ட தொகை செய்வர்கள் இப்படி எத்தனையோ அப்படி சொல்லுவது உண்டு என்று சொல்லுகிறார் சிவன் சொன்னா நீ எந்த பொருளை விரும்பினாயோ அந்த இரண்டு பெண்களை விரும்பினாயோ அல்லவா நீ மண் போய் அந்த பெண்களோடு இருந்துவிட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்றார் சிவன் சரி நம்பர் ஒன்னுக்கு ரெண்டு கிடைக்குது சந்தோஷம் போயிட்டு வர சாமி ஐயோ சுவாமி நான் கட்டுப்போவே கலங்கிறார் தெய்வ சேக்குதார் பெருமான் சொல்லுகிறார் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் கலங்கி போயிட்டார் திருவடியை விட்டு நான் பிரியணுமா அப்படின்னு கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்கத்தில் பிறந்து வீணா மயக்கத்தில் போய் கெட்டு போய்விடுவேன் என்னை நீ ஆண்டுகோள் என்று கேட்கிறார் அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டான் சிவன் அதே மாதிரி அந்த பெண்களுக்கும் அப்படி உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சு விட்டான் அந்த ரெண்டு பேரும் அந்த பிறந்தார்கள் ஒரு பெண் இந்த திருவற்றியூர் கண்ணாண்ட ஞாயிறு என்ற ஊரில் பிறந்தாள் அவளுக்கு பேர் சங்கிலி சங்கிலி நாச்சியார்னு பேர் அவள் சைவ வேளாளர் குலத்தில் பிறந்தா இன்னொரு பெண் பதிகில குலம் என்று நல்ல அழகான பேரை சொல்றாரு சேர்க்கிறார் பெருமான் அந்த தமிழ் கொஞ்சம் உருப்பிரிய கணிகியர் குலம் அதாவது மட்டமான சொல்லு சொன்னால் தேவதாசிகள் இன்னும் மட்டமா சொன்னா தேவடியா இல்லையா அது நம்ம தேவர் அடியால் தான் தேவடியான்னு வந்துருச்சு தேவர்களுக்கு தான் அவர் அடியாளா இருந்தார்கள் பின்னால் அது தவறா போய் தேவடியான்னு சொன்னா தவறா போச்சு இல்லையா ஆமா அந்த குலத்துல பிறந்தார்கள் அந்த குலத்துக்கு என்ன பேர் வைக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் பதியிலார் குலம் அப்படின்னு சொல்லுவது அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது கல்யாணம் கிடையா பதியம் பேர் வைக்கிறார் என்ன அழகான பேரு தெரியுமா சொன்ன தெய்வ சேக்குதார் பெருமானுக்கு தங்க கோயிலே கட்டிவிடுவேன் ஒரு கோயில ஒழுங்கு பண்ணினேன் இன்னொரு தெய்வ சேக்குதார் கோயில் குண்டத்தூர்ல இருக்கிறது ஆமா திருநாகேஸ்வரம் என்று ஒரு கோயில் கட்டி இருக்கிறார் அந்த கோயில்ல ஒரு சேக்குதாரு பெருமான் கோயில் இருக்கிறது அந்த கோயில் அவ்வளவு நன்றாக இல்லை என்று நான் நினைத்தேன் பூத்தலில் பூவாமை நன்று என்று சொல்லுவார் குமரகுருவர் நினைப்பு எனக்கு வருவது தவறு பூத்தலில் பூவாமை நன்று என்பர் எனக்கு வரலாமா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் என்ன பண்றது அது ஒரு சின்ன இப்படி ஒரு மண்டபமா மாத்திரமா இருக்கு அதுல இருக்கு இந்த மண்டபத்து மேல ஒரு விமானம் இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன மண்டபம் போடணும் அதுக்கு கும்பாபிஷம் பண்ணி என்ன ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் நான் ரெண்டாவதா சொல்றேன் சொல்லி இருந்தேன் அதை செய்வதாக நான் அரசாங்கத்துக்கு எழுதியிருக்கிறேன் அரசாங்கத்து உத்தரவு வந்ததுக்கு அப்புறமா நான் பார்ப்பேன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரி அப்புறமா விட்டுறேன் ஆக அந்த குலத்தில் பிறந்தார்கள் திருநான சுவாமிகள் திருநாவலூர் என்ற ஊர்ல அவதாரம் செய்தார்கள்ல் ம அந்த ஊர்ல தலைவருட்சம் தலைவருஷத்துக்கு சாமி இருந்திருக்கிறார் திரு ஆலங்காடு பனையபுரம் கீழே சாமி இருந்தான்னு அர்த்தம் ஆலங்காடு ஆலமரத்தின் கீழே இருந்தான்னு அர்த்தம் தர்பாரண்யே சொன்னா தர்பின் கீழே சாமி இருந்தான்னு அர்த்தம் இல்லையா இங்க நாவல் மரத்தின் சாமி இருந்ததுன்னா திரு நாவலூர் என்று பேர் அந்த ஊர்ல சடையனார் ஒரு சிவாச்சாரியார் சிவனுக்கு பூசை செய்கிறவருக்கு சிவாச்சாரியார் குருக்கள் சொல்றோம் பரவாயில்ல குருக்கள் ஆசான் என்று பொருள் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் அந்த சிவாச்சாரியார் குலத்துல பிறந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அத சொல்லுவார் அந்த குலத்தை சொல்லும் போது சொல்லுவார் இழிவில்லாத குலத்திலே பிறந்தேன் மாதிரபாகனாக்கு வழிவழி அடிமை செய்யும் குலம் அது இல்லையா சிவனை எல்லாரும் பூச பண்ண முடியாது கிராம்கள் கூட பூஜை பண்ண முடியாது ஆமா கூடாது என்று நமது நூல்கள் சொல்லுகிறது சிவாச்சாரியார் ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்கள் இந்த சிவனை பூஜை பண்ண முடியும் அவர்கள் சிவாச்சாரியார்னு பேர் அவர்கள் வந்து கிருஷ்ணசாமி குறுக்கள்னு ஒருத்தர் இருக்க மாட்டார் அப்படி இருந்தா தவறு என் மேல யாரும் வருத்தப்படாதீங்க கிராம குருக்கள் ஒருத்தர் இருக்க மாட்டார் எப்படி பரமசிவ ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரோ அது போல அந்த குருக்கள் அப்படிதான் சாம்ப சிவ சிவாச்சாரியார் பார்த்தீங்களா அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும் பேர் அவர்கள் இழியா குலத்தில் பிறந்தோம் உண்மை இகழாது ஏத்துவோம் அப்படி ஒரு இழிவும் கிடையாதான் இந்த குலத்துக்கு சுந்தரன் பாட்டி வைக்கிறார் தன்னுடைய குளத்தை பத்தி ஆக அந்த குளத்துல பிறந்தார் நம்பி ஆரோரன் அவருக்கு பேரு வச்சாங்க ஆறுவருடைய திருநாமம் அவருக்கு நம்பி ஆண்கள்ல சிறந்தவனுக்கு நம்பி என்று பேரு நம்பி ஆரோரன் என்று பேர் வச்சாங்க சின்ன குழந்தையில தெரு விளையாடி கொண்டிருந்தார் என்ன விளையாடி கொண்டிருந்தாரோ அந்த வந்த ஒரு சித்தரசன் நரசிங்க முனையறையன் என்று அவனுக்கு பேர் அவன் இந்த குழந்தையை பார்த்தான் ஆஹா நல்ல தெய்வீக கலையோடு இருக்கு இந்த குழந்தை இதை அழைச்சிட்டு போய் நம்ம வளர்த்தா என்ன அப்படின்னு நினைக்கிறான் தடை போய் கேட்டு இந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் தன்னுடைய வளர்ப்பு மகனாக வர் வளர்த்தண்டிருந்தார் உரிய நேரத்தில் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள செய்து வைக்க நினைத்தார் அவர் திருமணம் நடக்கிற வேலை வேறொருத்தருடைய பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க இவருக்காக பிறந்த பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறார் இங்கே வேறொரு பெண்ணை இவர்களுக்கு திருமணம் செய்ய இருக்கிறார்கள் ராஜா வீட்டில் திருமணம்னா எப்படி இருக்கும் அது சொன்னாங்கல்ல திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுன்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லு ஆனா இந்த சொல்லுங்க இருக்கிறது எனக்கு காதல விழுகிறது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இவருக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் நிச்சயம் பண்ணி அனுப்சிச்சுட்டாருங்க வேற ஒரு பெண்ண கல்யாணம் பண்ண போறார் சிவன் ஒரு கிழ வேதியர் வடிவத்தில் அங்கிருந்து வந்தான் திருமணம் நடக்கிற வேலை நிறுத்துக்கடா கல்யாணம் சார் யார்வாறு சொல்ல முடியுமா சாதாரணமா திருமணத்துல சொன்னாலே உதச்சு போடுவான் அடிச்சு விடுவான் நடக்கிற திருமணம் ராஜாங்க மரியாதையோட நடக்கிற இடத்துல போய் திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஏழு பிராமண எந்திரிச்சு சொல்றான் இவர் எந்திரிச்சா இருந்த மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் அதை துடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆமா துடிப்போட எந்திரிச்சார் டெய் என்னடா பித்தன அப்படின்னு கேட்டார் டெய் நான் பித்தனானாலும் சரி பேயனானாலும் சரி நீ எத்தனை சொன்னாலும் வருத்தப்பட மாட்டேன்டா அப்படின்னு காரணம் என்ன அவர் சொன்னதெல்லாம் பாட்டுன்னு நினைக்கிறார் சிவன் நான் பித்தனானாலும் சரி பேயனானாலும் சரி நீ எத்தனை சொன்னாலும் அதற்கு நானே அப்படின்ட்டான் விட்டகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் தெரியுமா எனக்கு வேட்டி துவச்சு போடணும் எனக்கு வெந்நீர் போட்டு கொடுக்கணும் சாப்பாடு வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும் அவன் கிழிஞ்ச வேட்டியை கட்டி இருக்கா என்னந்த வேட்டி கிழியறதுக்கே இடம் இல்லை இந்த வேட்டியை அவர் துவச்சு கொடுக்கணும் ராஜா வீட்டுல வளர்ந்த பிள்ள இவருக்கு ஒன்னும் சொல்ல முடியல உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இதை வச்சிருக்கேன்டா கையில தெரியுமா உங்க பரம்பரையே எனக்கு அடிமை இத வச்சிருக்கேன் கொண்டாங்க அப்படின்னு நீயாடுறா ஓலைய பாக்க அப்படின்னு இந்த கோபத்துக்கு மேல கோபத்தை உண்டாக்குறாரு பாருங்க ஓலைய கொடுக்க முடியாதா அப்படின்னு விரட்டினாரு அவரை இந்த கிழவன் ஓடுறான் கிழவன் ஓடுறான் இவர் விரட்டுறாரு அவன் பங்கல் பூரா சுத்தான் தெய்வ கேட்கிறாரு பெருமான் சொல்றாரு அவரு முன்னாடி ஓடுறாரு இவர் முன்னாடி ஓடுறாரு திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத கடவுள் ஓடுறான் பின்னாடி இவன் போகிறான் இவன் ஓடுகிறான் இவரை தவிர வேற யார் அவர் பின்னால ஓட முடியும் எழுதியிருக்கிறார் சுந்தரருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறார் பாத்தீங்களா தெய்வ சேர்க்கிறார் இவரை தவிர அவரோட யார் தொடர்ந்து ஓட முடியும் அப்படி எழுதுறாரு அடிமை கிழிச்சு அடிமை கிழிச்ச பிடிஞ்சிருக்கலாம் ஓலையிழிச்ச கிழிச்சது தப்புன்னு சொல்லிட்ட இந்த கிழமை என்றால் சொல்றான் காட்டினது வந்து படிவோலை அதாவது என்ன சொல்றது ஒண்ணு படி ஓலை அப்ப ஜெராக்ஸ் கிடையாது தயார் பண்ணக்கூடிய முடியாது மூல ஓலை வச்சிருக்கேன் அங்க இருந்த பெரியவர்கள் நேர்மையான காலம் ஐயா பெரியவரே அந்த ஓலை இங்க கொடுங்க நான் பாக்கிறேன் உங்கள்டியாடி கிழிச்சு போட்டான் அதே மாதிரிதான் இப்பயும் கிழிச்சு போடுவான் வேற ஓலை இல்ல கிடையாது திருவண்ணை நல்லூர்ல பஞ்சாயத்து இருக்கிறது அங்க வாங்க கொண்டி பாத்துக்கலாம் அப்படின்னு கல்யாணம் நடக்கவே என்ன பண்றது பொது பார்க்கலாம் இப்ப என்ன அந்த கழக அங்கேயே தீர்த்து விடுவான் அத்தனை பேரும் சேர்ந்து தீர்த்து இவனை தூக்கி ஒரு ரூம்ல தூக்கி போட்டு கட்டி போட்டு விட்டு கல்யாணத்தை நடத்தி இருப்பான் நேர்மையான காலம் இல்லையா எல்லோருமாக திருவண்ணை நல்லூருக்கு போனாங்க பஞ்சாயத்துல அஞ்சு பேர் சொல்லி தீர்ப்பு பண்றது இப்பவும் பஞ்சாயத்து இருக்கிறது கிராமத்துல அஞ்சு பேர் சொல்லி தீர்ப்பு பண்ணிட்டாங்கன்னா ஹைகோர்ட் கூட அதை ஒத்துக்கும் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கு இந்த ஒரையை எடுத்து கொடுத்தான் படிச்சு பார்த்தாங்க திருவண்ணை நல்லூர் பரம்பரையில் எழுதி கொடுத்தது நானும் என்னுடைய பரம்பரையும் வழி வழி அடைமை அடிமை எழுதிருக்க தீர்ப்பு என்ன சொல்லிவிட்டான் அப்பா உன்னுடைய தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இதை வச்சிருக்காரு இந்த ஓலை சரிதானாமட்டினாங்க இருந்தவன்லாம் சொன்னா நிச்சயமா அவங்க தாத்தா கையெழுத்தும் நிரூபிக்கப்பட்டு விட்டது அதையெல்லாம் கூட அதையெல்லாம் கூட தெய்வ சேர்க்கையார் பெருமான் சொல்றார் நாலு பேர்த்தையும் காட்டி இது தாத்தா கையில் தானே இருக்காது தெரியுமாண்டா பாத்துவிட்டு இல்ல அவர் தாத்தா கையிட்டு தான் சொல்லிட்டாங்க தீர்ப்பு என்ன ஆயிடுது இந்த வெண்டை நல்லூர் இந்த சுந்தரன் நம்பியாரூரன் அடிமை அப்படின்னு தீர்ப்பாயிட்டு சுந்தர பக்தன் தோத்து இந்த கிழவனுக்கு நீ அடிமை செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க அப்ப கேட்டார் சுந்தரர் அங்க இருந்தவங்க நீ இந்த ஊர்ன்னு சொல்றிய பார்த்ததே இல்லையே இந்த ஊர்ல உங்க வீடு எங்க இருக்கு இந்த வீடு வந்து இந்த ஊர்ல நடுமத்தியில இருக்கும்டா எல்லா ஊர்லயுமே என் ஊடுதான் நடுமத்தியில மயிலாப்பூர்னு பாருங்க நடுமத்தில மயிலாப்பூர் திருவத்தூர் பாருங்க நடுமத்தில கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச ஊரெல்லாம் பாருங்க நடு மத்தில சிவன் கோயில் தான் இருக்கும் எங்கேயோ ஒரு சில ஊர்ல இப்ப திருக்கோவர் ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா இருக்கு இல்லையா ஆமா சில ஊர்லதான் அப்படி இருக்கும் பாக்கி எல்லா ஊர்லயும் நடு மத்தியில சிவன் கோயில் இருக்கும் பாக்கி ஏனைய கோயில்கள்லாம் புறத்தாலதான் இருக்கும் ஆமா நிச்சயமா அதே மாதிரி திருவண்ணை நல்லூர்ல நடு மத்தியில இருக்கிறதாண்டா ஏன் ஊடு வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சி போற சுந்தரர் என்ன சொல்லுகிறார் பின்னால ஒரு இடத்துல சொல்றார் இப்படி கல்யாணம் நின்று போச்சு யாரோ வயோதிகன் கிழவன் ஏழை ராஜா வீட்டில் பிள்ளை சிவாச்சாரியார் வீட்டில் இடியா குளத்தில் பிறந்த பிள்ளை எங்கையோ ஒரு கடலனுக்கு அடிமை எதே ஒரு ஓலைய காட்டித்தானே பண்ணிவிட்டான் பாழாப்பான ஓலை அப்படின்னு சுந்தரர் சொல்லி இருப்பாரா கிடையாது பின்னால நினைச்சு பாக்கிறார் அற்புதமான பழ ஓலை அப்படிங்கிற அற்புத பழ ஓலை அப்படிங்கிற சொல்லுவானா என்ன சொல்லிருப்பான் இந்த பாழாப்பான பத்திரத்தை காட்டி என்ன கேட்டு தோத்து போச்சு சொல்லி இருப்பான் அப்படித்தானே சொல்லணும் சுந்தரர் அப்படி சொல்லல அந்த ஓரே அற்புதப்பட ஆவணம் அற்புதமான ஓரையை காட்டி என்னை ஆட்கொண்டாயே கடவுளே அப்படின்னு பாடிவிக்கிறார் அந்த பாட்டை நம்ம எண்ணி பார்ப்போம் அது பின்னால நினைக்கிறத நான் இப்ப முன்னாடி நான் உங்களுக்கு நினைவூட்டேன் போகிறார் அப்ப நினைக்கிறார் இப்படி ஒரு அற்புதமான பழைய ஓரையை காட்டி என்னை அடிமையாக ஏற்றுக் கொண்டா கடவுளே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு வருத்தப்படல சந்தோஷப்பட்டு பாடுறாரு கற்பகத்தினை கனகமால்வரையை கற்பகத்தினை கனகமால்வரையை காமகோபனை கற்பகத்திலே என்ன பொருள் கற்பக விருட்சம் ஒண்ணு அது எதை கேட்டாலும் கொடுக்குமா அதை கொடுக்கிறவன் இவன் கனகமால்வரையை பொன்மலை இவன் நல்லவன் ஆமா சிவன் இருக்கிறது பொன்மலை காமகோபனே ஒரு காலத்துல காமனை அவன் எரித்தான் காமகோபனே கண்ணுதலானே முதல் நெத்தி நெத்தில கண்ணுடையவன் கண்ணுதலானை சொற்பத பொருள் இருளரு தருளும் துயசோதிகை பெண்ணை நல்லூரில் அற்புதப்பட அவணம் காட்டி ஆவணத்தை எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பார்த்தீங்களா என்னை அடிமையாக ஏற்றுக் கொண்டாயே கடவுளே அப்படின்னு வெண்டை நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி எத்தனையோ இடத்துல சொல்றாரு அது இது ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியனாய் என்னை அழகு நற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கிற என்னையாளது கொண்ட நற்பதத்தை நல்லாரி ஆமோதே இடத்துல சொல்லுகிறார் இது ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு நினைவு அந்த ஆவணத்தை அவர் தப்பாகவே சொல்லவில்லை கூடவே போறார் திருவண்ணை நல்லூர் கோயிலுக்குள்ளார் போனவர் இந்த மறைந்துட்டார் மறைந்த போது கன்றை பிரிந்த தாயை பிரிந்த கன்று எப்படி கதருமோ அப்படி கதர்னாராம் சுந்தரர் கிழவன் ஒழிஞ்சான ஒழிஞ்சான பரவாயில்ல நாம அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரா இவர் கிடையாது பாத்தீங்களா அந்த மாதிரி கதர்னாராம் பெரியவரே பெரியவரே பெரியவரே அப்படின்னு ஏன் அவன் கதற வைக்கிறான் அவன் கதற வைக்கிறான் இவர ஆமா பாட்டு வேணுமே இவனுக்கு பாட்டு பின்னால பாடணுமே பதினாறாயிரம் பதிகம் பாடினாருந்து வரலாறு இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு நூத்தி ரெண்டு பதிகமும் இருக்கு நூத்தி சில்ல பதிகம் தான் இருக்கிறது நான் அந்த நூத்தி சில்லற பதிகத்தையும் பாடியிருக்கேன் கம்பெனிக்காரனை கேட்டான் என்ன அந்த சுந்தர தேவாரன் யாராவது வாங்க ஏதோ ரெண்டு ஒருத்தர் வாங்கினாங்க அவ்வளவுதான் அவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அவன் என்ன நினைப்பான் அந்த கம்பெனிக்காரன் என்ன தர்ம தவண வச்சு எடுத்தேன் அவ்வளவு தூங்குதுன்னு சொல்லுவான் இல்லையா உங்களுக்கு கேட்க முடியாது நீங்கள் கடமை என்று சொல்லிவிட்டு சிவன் காட்சி கொடுத்தான் சுந்தரா பாடு பாட்டு கேட்கத்தான் வந்தேன் பாடு பதினாறாயிரம் பதியம்பாடிய சுவாமி சுந்தரர் நான் என்னத்தை பாடுவேன் சுந்தரத்து பல இடத்துல அடி எடுத்து கொடுத்தான் சிவன் பித்தன் என்று சொன்னா எல்லவா என்னை கல்யாண பந்தல்ல நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேண்டா பித்தா என்றே பாடு பாடுறா அவன் பாட வச்சான்னு சொன்னா இவர் பாடாமல் இருக்க முடியுமா பாட்டு வித்தால் ஆறு ஒரு பாடாதாரே அப்பருடைய வாக்கு மாட்டு வித்தாலும் ஒருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் யாரும் ஒருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே உருகு வித்தாலாரு ஒருவர் உருகாதாரே பாட்டு வித்தாலும் ஒருவர் பாடாதாரே பணி வித்தாலும் ஒருவர் பணியாதாரே நான்கூட ரெக்கார்டிங் ரூம்ல போய் உட்காருவேன் கடவுளே பாடவை அப்படின்னு கேட்பேன் என்னுடைய சம்பாத்தியம் இரண்டாவதாத்தான் நான் நினைப்பேன் இப்பவும் கூட இன்னைக்கும் கூட ஜனங்கள் தேவாரத்தை கேட்டாங்களா நான் பாண்டத அவங்க கேட்டாங்களா அவங்க செவிக்கு இது போச்சா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் இரண்டாவதா தான் என் துட்டு என்ன கொடுத்தான்னு அப்புறமா பார்ப்பேன் அன்னைக்கும் அப்படித்தான் இன்னைக்கும் அப்படித்தான் நிச்சயமாக ஆமா அதனால்தான் இந்த தமிழ்நாடு பூரா சுத்தி பார்த்துபிட்டு இந்த இடத்த தேர்ந்தெடுத்த உட்கார்ந்து அருமையா கேட்கறதுக்கு நல்ல வசதி இருக்கு அப்படின்னு ஆக அவன் பாட்டு விக்கிறான் காட்டுவிட்டாலாரு ஒருவர் காணாதாரே காண்பாரா கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பது அப்பருடைய தேவாரம் அல்லவா அவன் பாட சொல்லிவிட்டான் பித்தா என்று சொன்னவா பாடிவிடு ஒரு போய் உட்கார்ந்தேன் மேடையில் ஏறி உட்கார்ந்துட்டேன் பாட ஆரம்பிக்கணும் கிரீட் போய் டஸ்ட்ல போய் படுத்துட்டிக்குறேன் முடியலன்னா சொல்றேன்ட்ட ஒரு அரை மணி நேரம் படுத்திருந்தேன் அப்புறமா எந்திரிச்சு பார்த்தேன் கொஞ்சம் வலி போயிருந்தது அப்புறம் பாட ஆரம்பிச்சேன் சரியா போட்டு எனக்கு வச்சிருக்க ஏன் என்ன காரணம் அவன் பாட்டு வைக்கல என்ன அவ்வளவுதான் கடவுள்தான் போய் உட்காருவேன் எனக்கு இந்த வயசுல நான் நிச்சயமா பாடி விடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் உட்கார முடியலையே வயசு வரப்பு தாண்டி ஓடிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வயசு அம்பது இருந்தா கூட பரவாயில்ல அறுபது இருந்தா கூட பரவாயில்லையா அதுக்கு தான் பதினெட்டுக்கு மேல போயிடுச்சேன் நான் என்ன செய்வேன் இல்லவன் நினைக்கிறான் பாடுன்னு பித்தாசூடி பெருமானே அருளாளா அருளா பித்தா பிறசூடி பெருமானே அருளாளா மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்து எதான் என்பதுதான் எத்தான் என்று வருகிறது மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை நினைக்கின்றேன் பெருமானே மனத்து உன்னை நினைக்கின்றேன் பெருமானே உன்னை நினைக்கின்றேன் பெருமானே மனத்து மனத்துல நீதான் வந்து பூந்து நீ தான் வைத்துக் கொண்டாய் நான் ஒன்ன நினைச்சேன் வந்து விட்டாய் அப்படின்னு சொல்ற இந்த பாட்டுல ஆமா வைத்தாய் பெண்ணை செல்வாள் வெண்ணை நல்லூர் அருட்டு ஆற்றிற்கு தெற்கரையில் இருக்கிறது இந்த ஊர் என்ன அழகா சொல்லிட்டா இருப்பாரு திக் பந்திய சொல்லுவாங்கல்ல இந்த பத்திரத்துல இருந்த பக்கம் இந்த பக்கம் எழுதி வைக்கிறாங்க சொன்னார் பிச்சை மீனுக்கு போய் நான் ஆளுன்னு சொல்றது அப்படின்னு சொன்னார் உனக்கு ஆளுன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாரு சரியுமா பத்து தடவை சொன்னார் ஒரு தரவை இல்லேன்னு சொன்னதுக்கு பாபத்துக்காக வேண்டி பத்து தரவை சொல்லியிருக்க வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள்ள உனக்கு ஆளாயினி அல்லே நிலமே பித்தா பெருசூடி பெருமானே படி என அமே என்று வருக அதுக்கு இலக்கணம் சொவ இசைக்கணம் தான் கொஞ்சம் படித்தேன் அதுக்கே என்னுடைய ஆயுள் பத்தல நான் தமிழ் இலக்கணம் பண்ணுடே போயிடும் இசை இலக்கணம் படிக்கிறதுக்கே பத்து வருஷம் ஆயிடுத்து ஏழு வருஷம் படிச்சேன் இப்படி பாடுறது நான் ஏழுக்கு வேற போனா எத்தனை நாள் போறது எனக்கு அறிவும் பத்தல அவகாசமும் பத்தல நான் என்ன பண்ணுவேன் இல்லையா பாத்துக் அத்தா உனச்சாடாயினி அல்லதாமே நாயேன் பல நாளும் நினைச்சிருந்தே மனசுந்தேராட்சி பரவாகும் பாடாயினி அல்ல ஜனதா மே ஆயா உணச்சாட இனி அல்ல ஜனதா மே ஆயா அம்மா அத்தா அப்பா ஆமா அவ் தான் மண்ணே மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் பெண்ணை சென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டு அண்ணே முனக்காடாயினி அல்லேன் பெருமூவேன் செட்டும் ஊரில் கொடியேன் பல பொய்யே உரை சேரி குறிக்குள்ளி செடியார் பெண்ணை சென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடிவே உனக்காளாய் இனி அல்லே நிழலாமே சாதம் பழிவார்கள் அது பந்தம் மதுபடியாய் ஆதன் பொருளானே அறிவில்லை சாதார் பெண்ணைச் சென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டு உனக்காளாய் இனி அல்லே நிழலாமே கண்ணார் மதிசூடி தளள் போனும் திருமேனி என்னார் புறமோன்றும் எரி உண்ணகை செய்தாய் மன்னார் பெண்ணைச் சென்பால் நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்காளாய் இனி அல்ல பூனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிதனானாய் கடலானாய் மதையானாய் வெண்ணை சென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை நாய் உனக்காடாயினி அல்லே நிழலானே எத்தார் புறம் உங்க ஏறி உண்ணச்சிலை தொட்டாய் எத்தாதன சொல்லி திரிவேலு வெண்ணை சென்வால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காடாய் பழுவாழ் வரநேந்தி மரையோதி மங்கை மங்கா தொழுவார் அவர் துயராய் நத்தி பெண்ணால் வெண்ணே நல்லூர் அருட்டுரை உள்ளழகா உனக்காளாய் அல்லே நெழமே தாரூர் புனலை கரை கல்லே தாரோர் புனலை தீர்வு பேர் கொண்டு வர்ற பார்த்தீங்களா இதுல ஆமா பிரிஞ்சான சம்பந்தர் சம்பந்தன் பாடிய தேவாரம்னு சொல்லுவார் சுந்தரார் நம்பி ஆர்வன் பாடியது நாவல் ஒரு சொன்னது அப்படின்னு சொல்லுவார் தான் பேரை சொல்லவே மாட்டார் அப்பர் நாபுக்கரசம் சொல்லல அவங்க அப்பா அம்மா வச்சு பேரு மருள் என்று சொல்லல தான் பே கொண்டு வந்தனால தப்புன்னு சொல்ல முடியாது கொண்டு வராதனால ரைத்துன்னு சொல்ல முடியாது இவர்களுடைய அமைப்பு இது அவர்களுடைய அமைப்பு அது அவனுதான் இவ பத்து பாட்டு உங்களுக்கு முன்ன சொல்லக்கூடிய பிராப்தி எனக்கு கடவுள் கொடுத்தான் இல்லையா ராஜராஜ சோழன் இந்த தேவாரத்தை எடுத்து நாப்பது ஓதுவார்களை வச்சு கோயிலில் பாட வச்சான் ஒரு ஓதுவாருக்கு தகராறு எத்தனையோ கோயில்கள்ல பணக்கார கோயில்கள்ல ஓதுவார்களை வைக்கிறதே கிடையாது எத்தனையோ கோயில்கள் ஓதுவார்கள் இல்லைன்னா ஓதுவார்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஓதுவான இவன் பாட விட்டானு பாக்கணும் அங்க இருக்கிறவன் இல்லையா பெருச்சாலியெல்லாம் இருக்காங்க கோயில் பெருசாலிகள் புலி சிங்கம் எல்லாம் அல்ல தேவார ஓதுவார வச்சாலும் பாடவும் கூட மாட்டான் அது ஒரு பக்கம் நீங்க வேணா பாருங்க நல்ல பணக்கார கோயில்கள் தேவாரம் வைக்க மாட்டான் என்னமா அவங்களுக்கு அப்படி அந்த பிராப்தி அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம விட்டு விடுவோம் அவ்வளவுதான் தேவாலயங்களை வாழ வைத்தது ஆமா என் வீட்டு சொத்துல மனைவிக்கு பங்கு இல்லைன்னு சொன்னா இன்னொருத்திக்கு இங்கிருந்து வரும் இன்னொருத்திக்கு கொடுத்தா தப்பு இல்லவன் மனைவிக்கு கொடுக்கறதா ரைட்டு பிள்ளைகளுக்கு தேவாரத்துக்கு கொடுக்கறது ரைட்டு இல்லன்னா தப்புன்னு அர்த்தம் அவ்ளதான் இந்த முதல் திருப்பதியும் பாடி நான் சுந்தரருடைய முக்கியமான பகுதிக்குத்தான் நான் வருகிறேன் பிரிஞான சம்பந்தருடைய முக்கியமான பகுதி வந்து மதுரை என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் சுந்தரர்ல வந்து இந்த கல்லுல கட்டி போட்டது அத முக்கியமான உங்களுக்கு நினைவூட்டினேன் இப்ப சுந்தரருடைய முக்கியமான பகுதி என்று நான் உங்களுக்கு நினைவூட்டும் போது இப்ப ஆட்கொண்டது வந்தது அடுத்தது திருவையாரு திருவாரூருக்கு போகிறார் அங்க பறவை நாச்சியார் அந்த கதையெல்லாம் நீண்டு போகும் அதனால விட்டுற அந்த பறவை நாச்சியார அங்க திருமணம் செய்து கொண்டார் அவர் இங்க ஒரு மணம் போச்சு அங்க ஒரு திருமணத்தை சிவன் செய்து வைக்கிறான் அதுக்கு ஒரு பாட்டு வருகிறது ஒரு மணத்தை சிதைவு செய்து இருமணத்தை கொண்ட வல்லாளன் அப்படின்னு வருகிறது யாரு மனத்தை இவருக்கு தடுத்தானோ அவனே இந்த ரெண்டு கல்யாணமும் அதுதான் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அங்கே நிச்சயிக்கப்படுத்த விட்டாச்சு ஒரு மனம் செய்து வச்சிட்டாட்சியார் இன்னொரு பெண் இந்த ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்த இருக்கிறாள் என்று நான் உங்கள் அவளுக்கு சங்கிலி நாச்சியார் என்று பேர் அல்லவா இந்த சங்கிலி நாச்சியார் என்ற பெயர் அம்மா பறவை இது என்ற ஊர்ல இருந்தார்கள் கேக்கு ஆறு பெருமா இந்த வரலாறு எல்லாம் விளக்கமா சொல்ற நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிடுறேன் ஆக ரவுண்டா பாத்தீங்கன்னா ஆன்சர் சரியா இருக்கும் சொல்ற முறையில கொஞ்சம் தப்பு இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு அதுல சரியான வியாக்கியானம் வேணும்னா பெரிய புராணத்தை நீங்க எடுக்கிறது நிச்சயம் என்று எ கொள்ளுங்கள் ஆனா நான் தப்பா சொல்ல மாட்டேன் வந்துடும் தங்கி ஆட்சியாருக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள் திருமணம் செய்வதற்கு ஒருத்தன் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனான் பொண்ணு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனா போன உடனே அவன் இறந்தான் நல்லா இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு இல்லாத குற்றம் எல்லாம் சொல்லுவான் இந்த பொண்ண பாத்து அந்த பொண்ணு இருக்கிற பக்கம் யாராவது திரும்புவானா நல்லா இருக்கு இந்த சங்கி நாச்சாரம் இந்த பக்கத்தான்டா இருக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த வீட்டு பக்கம் கூட கண்ணை திருப்ப மாட்டான் அல்லவா ஆமா அதோட இல்லாம அந்த பொண்ணு திருமணம்னு சொன்னாலே மயக்கம் அடிச்சு விழுந்துருவா கேட்டாங்க பெற்றோர்கள்லாம் என்னம்மா உனக்கு திருமணம்னு சொன்னா மயக்கம் வந்துருது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் கேட்டா நான் ஒரு சிவரடியாருக்குத்தான் உரியவன் நான் இவன் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் தான் ஒரு சிவனடியார தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற அது ஒரு பக்கம் சந்தோஷம்தான் நான் வீட்டுல இருக்க மாட்டேன் திருவொட்டியூர்ல எனக்கு ஒரு கன்னி கட்டி அதுல கொண்டு என்ன வச்சுடுங்கோ நான் கோயிலுக்கு தொண்டு செய்து இருக்கிறேன் அந்த சிவனடியா வந்தான் என்ன திருமணம் செய்து கொள்வான் பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் திருவத்தூர்ல கொண்டி வச்சிட்டாங்க இந்த அம்மா திறந்தோறும் பூ மாலை கட்டித பெருமாள் சுந்தரங்க போற விதி சொல்லுவார் மாணிக்கவாச எங்கையோ கடல்ல ஒருத்தன் இந்த நுகத்தடி ஒண்ணு போட்டான் நுகத்தடி என்பது இந்த மாட்டு மேல இந்த கழுத்துல வைக்கிறது அந்த கழுத்து மேல வச்சு அந்த நுகத்தடியில இப்படி கயரை போட்டு அந்த மாட்டை கட்டுவான் எங்கோ போட்டான் ஒரு நுகத்தடி எங்கையோ போட்டான் ஒரு கயரு அந்த கயரு இந்த நுகத்தடிக்குள்ள வந்து புதுடுது அதுபோல எங்கேயோ பிறந்த பொண்ணு எங்கேயோ பிறந்தவர் திருவற்றூருக்கு வர்றார் வந்த உன்ன முதல்ல அவர் பாடிய பாடல் பாட்டும் பாடி பரவே திரிவர் ும் வினைக்சித் சதந போன முதல்ல பாடியது இந்த பண்ணுதான் பாடுறது இதே மாதிரிதான் அவரும் பாடுறது அதே மாதிரி தான் இவரும் திருவத்தியூருக்கு வந்த இந்த ராகத்துல தான் பாடி இருக்க பாடும்போதெல்லாம் எனக்கு அது நினைப்புக்கு வரும் பாட்டும் பாடி பரபி திரிவார் தீர்ப்பா இருக்கும் சொல்லாம இருக்க முடியாது போலீஸ் அப்படி போயிட்டான் அவர் ஒரு தடவை இவங்க அப்பா என் பாட்டை கேட்டாரு ரெண்டு பேரும் நாங்க பாடிக்கிட்டேன் நீ யாராருக்கோ வாய்ச்சேடா பாபுஜி யாராருக்கோ நீ வாய்ச்சா உனக்கு சரியான ஆளு இந்த சாமியாரா சொன்னாரா இல்லையா ஆமா அவருக்கு எத்தனை குழந்தை தெரியுமா பதினாலு ஆமா இவரு கூட பிறந்தது பதிமூணு அந்த அம்மா பதினாலு பிள்ளையும் பெற்றதுக்கு அப்புறமா நான் பார்த்தேன் பிச்சடா போட்டுக்கிட்டு இன்னைக்கு கல்யாணம் பொண்ணு மாதிரி இருப்பாரு தாயார் ஆமா நான் என்ன நினைக்கிறேன்னா அதை வாதிக்கிறான் ஐயா அப்படி ஒரு கிப்ட் மகாராஜ ஒரு சந்தானம் இவருடைய வாத்தியத்தை கேட்டுவிட்டு ஆறு மணிக்கு பின்னாலே போய்கிட்டே இருக்கிய அப்படின்ட்டு எவ்வளவு பெரிய வித்வான் மகராஜ சந்தானம் அது மாத்திரம் சுப்புடு கைய பிடிச்சி பார்த்தான் சுப்டு பெரிய ஆளு இல்லையா சங்கீத விமர்சனம் எழுதுறாரு அவர் தமிழ் சங்கத்திலாம் பாடி அவ நினைக்கிறார் வாய்ச்சிட்டு இருக்க இருபத்தஞ்சு வருஷமா வாசிக்கிட்டு இருக்கிறாரு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கேன் ஒரே கட்சேட்டி வர மாட்டோம் இப்ப இவர் எனக்கு ஒரு வருடமா வாய்ச்சிட்டு இருக்காரு முன்ன உங்களுக்கு தெரியும் அவன் அல்பாயிசுல போயிட்டான் தியாகராஜன் பரவாயில்லும் பாடி பரவி கோயில் பார்த்தும் களமும் கிமிலும் கரக்கே ஒட்டும் திரைவாய் ஒற்றியூரே வேண கிட்டு வினைகள் சிஸ்மார் கோயில் காட்டும் கலமும் சிவிலும் கரைக்கே ஒட்டும் திரைவாய் ஒட்சியூரே பாட்டும் பரவி தேவரை நினைத்த அதுதான் சொல்ற சாமி தொண்டு செய்து போராள ஒரு பொண்ணு அவை பொண்ணு வேண அவனுக்கு தெரியுமில அவனுக்காக வந்திருக்கிற பொண்ணு அவருக்கு தெரியுமில்ல நேர கனவுல போனார் அந்த பொண்ணு கனவுல ஆண்டவன் சொன்னது மாதிரி கேட்கிறார் பெருமா ஜெய்து சங்கிலி கேள் தவம் செய்கிறாள் அவள் அப்படிங்கிறார் கேட்கிறார் பெருமாள் தவம் சாரும் சங்கிலி அப்படிங்கிறார் சாரும் தவத்து சங்கிலி கேள் தால என்பால் அன்பன் இவனை விட அன்பன் வேற ஒருத்தன் கிடையாது எனக்கு ஆமா அது மாத்திரம் இல்ல மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் மேருமலை விட உயர்ந்தது அவனுடைய தவம் நீயும் தவம் செய்கிறவள் அவனும் தவன் செய்கிறவன் அப்படி சொல்றார் இல்லையா மேறுவரையின் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான் நல்லூரை நான் அவனை ஆட்கொண்டேன் உன்னை என்னை இறந்தான் உன்னை என்னை இறந்தான் நான் அவளை கல்யாணம் என்ன கேட்கிறான் வார்கள் முளையாய் நீ அவனை கல்யாணம் செய்துக்கும் அப்படின்னு சொல்லிவிடுற தப்பு வராம இருக்கும் அந்த அம்மா சொன்ன பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரு ஊர் ஊரா போய் பாடுறவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்க இருப்பார ஒரு ஊரா ஊரா போயிடுவாரு அதோட முன்ன ஒரு கல்யாணம் அவருக்கு ஆயிருக்கு போல இருக்க அப்படின்னா சரி உன்னை விட்டு பிரியமாட்டேன்னு சத்தியம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டாரு தொட்டிலையும் ஆட்டி விட்டு தொடர் ஏன் அந்த வினைய அனுபவிச்சு தீரணும் அதுக்காக வேண்டி உன்னை பெரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி விடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருகிட்ட வந்து என்னப்பா நீ ஊரு ஊரா போறவன் இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கு அவனுக்கு தெரியுது அதனால நான் அவளை விட்டு பிரிய மாட்டை சத்தியம் பண்ணிவிடு சுந்த இருக்கு என்னடா அங்க ஒருத்தி இருக்காள இவளை விட்டு நான் அகலேன்னு சொல்லி விட்டாக்கா எப்படி அப்படின்னு நினைச்சார் சாமி இத கேட்டார் சாமி சாமி சத்தியம் பண்ணி விடுற நான் சத்தியம் பண்ண வரும்போது நீ கோயிலுக்குள்ள இருக்காத இந்த மகிழ ஒன்னு இருக்குல்ல திருவத்தூர்ல இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மகிழ வர நீ போயிடு கோயிலுக்குள்ள இருக்காத நான் கோயிலுக்குள்ள வந்து சத்தியம் பண்ணும் போது நீ மகிழ மரத்தடிக்கு போயிடு கத சொல்லிட்டு வீட்ட சொல்லிவிட்டு இந்த அம்மா கிட்ட சொல்லிப்டே அவய் இந்த மாதிரி சத்தியம் பண்ண வரும்போது என்ன கோயிலுக்குள்ள இருக்காத மகிழ மரத்துக்கு போறான் நான் அங்க போயிட போறேன் இங்க அவன் சத்தியம் பண்ண வந்தான்னா நீ மகிழ மரத்துக்கு வந்துரு எல்லாம் இறைவனுடைய திருவிளையாட்டு ஏன் நல்ல பதிகம் கிடைக்கும் அதுக்காக வேண்டி பண்ணிவிட்டார் கோயிலுக்கு வந்தாரு திருமணம் சாமி சன்னிதிக்கு போலாம் அப்படின்னா சாமி சுந்தரர் இந்த அம்மா சொன்னா வேண்டாம் வேண்டாம் இதுக்கெனத்துக்கு அங்க போறது மகிழ மரத்து போயிடலாம் கத்தியா மாட்டிக்கிட்ட மாட்டேன்னு சொன்னா திருமணம் நின்று போயிட்டான் என்ன பண்றது சென் ம உன்னை விட்டுதேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் கொஞ்ச நாள் இருந்தாரு பங்குனி மாசம் உத்தர திருவிழா இப்ப நடக்குது இல்லையா உத்தர திருவிழா நடக்குது நேற்று உத்தரம் உத்தர திருவிழா திருவாரூர்ல ரொம்ப நல்லா நடக்கும் திருவாரூர்ல திருவாதிரை ரொம்ப நல்லா நடக்கும்னு அப்பர் பாடி வைக்கிறார் முத்துவிதானம் மணிப்பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே வித்தக கோர வெண்ணு அத்தன் ஆறு அத்தன் ஆரூரில் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படின்னு ஒரு திருப்பதியும் பாடுற அதே மாதிரி இந்த திருவாரூர்ல நடக்கிற பங்குனி உத்தரத்தையும் அப்பன் சுவாமி சொல்ற ஆராய்ந்து அடித்தொண்டரு ஆரூரகத்தடைக்கு பாகூர் பரிப்பேட்டம் பங்குனி உத்திரம் பார்ப்ப கற்று அடக்கி பூர் பறிப்பேத்தம் பகுதி உத்திரம் பார்ப்படுத்தார் நாரூர் நர்மத நாரம் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீள் நாடு அறியும் அன்றே பங்குனி உத்திரம் பாக்கப்படுத்த நன்றாக நடக்கும் அப்பசாமியோட எழுதி பங்குனி உத்தரம் திருவிழா நடக்க போற வேலை இந்த அம்மாவோடு திருவொத்தியூரில் இருந்தார் இவருக்கு நம்பி ஆறு பேரு திருவாரூர்ல நடக்கிற பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் நான் பாவி பங்குனி உத்தரம் பார்க்காமல் நான் இங்கு இருக்கிறேனே அப்படின்னு எழுதுற பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அது விதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன் கோவேல் முத்தினை மா மனிதன்னே வைரத்தை மூத்தனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் நல்ல பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் கைவிடுவான் பாதியே கொத்தினோய் அதுதனை பொருளறிந்தேன் புத்தினே மனிதன்னை பயிரத்தை மூத்தனே எத்தனை நாய் பிரிந்திருக்கேன் என்னாரூறி இறைவனை இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோடனுமாய் யும் குறிக்கு உடனாகி மாழை ஒண்கள் பறவையைத் தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையே பிரிந்திருக்கேன் எல்லார் இறைவனை ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு நினைவூட்டேன் நான் சில தவறுகள் செய்கிறேன் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு நிகழ்ச்சியில உட்கார்ந்த ஒரே ராகத்தான் பாடிக்க முடிய பல ராகமும் பாட வேண்டிய கடப்பாடு எனக்கு அதனால தேவாரத்தை சிலதுகளை மெட்டு மாத்துகிறேன் தப்புதான் ஒத்துகிறேன் ஆனால் செய்ய வேண்டிய சூழ்நிலை நான் ஒரு நாள் ஒரு குளத்தாங்கரையில நின்றுட்டு இருந்தேன் வயசு வந்த பெண்ணு ஒருத்தி தண்ணியில விழுந்துட்டான் நான் அவளை தொடலாம விழுந்து அவ மேல வர்றத நான் பார்த்துட்ட விந்த அடிச்சு ஓடுன சளிக்கு விழுந்த விழுந்ததையும் பொருட்படுத்தாம ஓடி போய் தண்ணியில மூழ்கி அவளை தூக்கின தண்ணியில தூக்கறது ரொம்ப தப்பு அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா என்ன கட்டி பிடிச்சிட்டான் அப்படியே அவ கைய என்னால விடுபட முடியல மேல தூக்கிட்டு வந்து கூட அந்த கைய பிரிக்க முடியல சாதாரணமா வெளியில போகும்போது நான் அவளை புடிக்க முடியுமா தூக்கலாமா அவ என்ன கட்டி பிடிச்சிருவாளா முடியாது இந்த வேலை சரியாது மேல தூக்கிட்டு அந்த கைய என்னால பிரிக்க முடியல ஆமா அந்த மாதிரி சில வேளையில சில ராகங்கள் மாத்த வேண்டி வருகிறது பாண்டிச்சேரி செட்டியாரு இருக்காரு அவர் தானே ஆமா அதுவும் இல்ல பாண்டிச்சேரி சம்பந்தம் வேற உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்கள் தேவாரத்தை நன்றாக தெரிந்தவர்கள் என்னடா இப்படி எல்லாம் பாடுறாரு நினைச்சு விட போறாங்க நான் மேடைக்க இப்படி செய்ய வேண்டிய கடப்பாடு எனக்கு உண்டு நான் இதற்காக பத்து வருஷம் படித்தவன் பாண்டிச்சேரி செட்டியார்ட்டு நான் சொல்லிக் கொள்றேன் ஒழுங்காக தேவாரத்தை படித்தவன் நான் இல்லையா ஆமா எனது ஆசனம் எல்லாரும் மேடைக்காக வேண்டி சில இடங்களில் மாத்துகிறேன் தப்பு மன்னிக்கக்கூடிய தப்பு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஏடி தையாயி என் நான் புத்தி கட்டவாண்டி நான் புத்திகட்ட செய்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டார்கள் நடுநிலையில இருப்பவர்கள் நிச்சயமா நான் தவறு பண்ணிவிட்டேன்னு ஒத்துக்குவாங்க தவற தவறு நம்ம ஒத்துக்கிறது இல்லையா ரயில் தவறு கால் இடிச்சு கல்லு இடிச்சு விட்டு நம்ம சொல்ற வழக்கம் இல்லையா ஆமா ஆனா சுந்தரர் என்ன சொல்லுகிறார் மதியிலேயே நான் அறிவில்லவன் எத்தனை நாள் பிரிந்திருக்கிறேன் திருவாரூர் சிவனை விட்டு அப்படின்னு சொன்னாரு இந்த சத்தியங்க பஞ்சாப் பறந்து போச்சு திருவாரூருக்கு போவேன் அப்படின்னாரு இந்த அம்மாவை நினைக்கல திருவத்தியூர் தியாகனை நினைக்கல விட்டாரு சவாரி அவ்வளவுதான் திருவாரூர் சிவனை வணங்கி திரும்ப மாட்டையில் போயிட்டாரு சத்தியம் தான் அடிபட்டு திருவத்தியூர் மேலவீதியை தாண்டி இந்த லெவல் கிராஸ் போயிருப்பாரு அவ்வளவுதான் ரெண்டு கண்ணு அவுட்டு ரெண்டு கண்ணு அவுட் ஒரு கண்ணு போயிருக்க கூடாது ஒரு சத்தியம் தவறினதுக்கு ரெண்டு கண்ணு அவுட் பாபுஜி இங்க இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு ஒரு சத்தியம் பண்ண தவறினத்துக்கு ரெண்டு கண்ணும் போச்சு நாம நெஞ்ச தொட்டு பார்ப்போம் எத்தனை போய் சொல்றோம் எத்தனை சத்தியம் தவறுறோம் நம்ம கண்ணு போகுதா போகாது போகாது எத்தனை சத்தியம்னா நம்ம மாறிக்கலாம் கவரே பட வேண்டாம் ஏன் சுந்தரர் தூய மனிதன் விழையச்சவன் குற்றமற்றவன் குற்றமற்ற பெருமான் சுந்தரர் ஒரு தவறு வரும்போது ரெண்டு கண்ணும் போயிடுச்சு நல்ல வெளுத்த வேட்டில ஒரு கரை பட்டு போச்சு நாம கவலைப்படுவோம் அழுக்கே வடிவம் அந்த உடம்பு நாமெல்லாம் அப்படிதான் கவலையாப்படுவான் இல்ல சுந்தர தூய மனிதர் அந்த ஒரு குற்றம் அவருக்கு பொறுக்க முடியல அவ்வளவுதான் அது அவருக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும் ரெண்டு கண்ணும் போயிடுத்து ரெண்டு கண்ணும் போன உடனே திரும்பி வந்தார இப்ப நாம வீட்டை விட்டு போறப்படுறோம் வாரியார் சாமி சொல்ற மாதிரி முன்னே சுமங்கலி எதுக்க வந்தா வாரியார் சொல்ற வழி எம் அவர் மாதிரி மேடையில் இனிமே பேச போறதும் கிடையாது பாடி காட்டுறதும் கிடையாது சொற்பொழிவாரண பாடி காட்டினால வாரியார் எவ்வளவு பெரிய சொற்பொழி வாங்க பாடு தெரியாது பாட பாட்டு ராகம் தெரியாது நான் காஞ்சிபுரத்துல போய் ஒரு ராகம் பாடினேன் புது ராகம் ஒண்ணு தயார் பண்ணிட்டு போய் பாடுனேன் அந்த ஊர்ல ஒரு பிடில் நாகராஜன் அவன் சொன்ன அந்த பாரியார் நேற்று இந்த பாடி விட்டாரு இந்த ராகத்தின் கிட்டிகாரர் அவர் சொன்னார் இந்த முன்னே சுமங்கலி எதுக்கு வந்தா முன்னேற்ற சொல்லுங்க தாலி இல்லாதவன் அர்த்தம் நாம என்ன பண்றோம் திரும்பி வீட்டுக்கு போயிடும் வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சு விட்டு கொஞ்சம் விபூதி பூசிக்கிட்டு அப்புறம் வெளியே வர்றோம் இல்லையா ஆமா சுந்தர் என்ன பண்ணினார் ரெண்டு கண்ணும் போச்சு இல்ல திரும்பி திருவற்றி தானே போயிருக்கணும் கிடையாது அங்கிருந்தே ஒரு அற்புதமான பதியம் பொண்ணு சொல்றார் இந்த அற்புத பதியத்தை வரவழைக்கும் அதுக்காக தான் இந்த பாட்டு பாடகம் ஆடுகிறானவன் நல்ல அழுக்குமையை கூடு உண் திருவடி அடைந்தேன் அழுக்கு மெய் கொடுவும் திருமடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பானது ஒன்று அழுக்கு மெய் கொடுவும் திருமடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பானது ஒன்று ஆனால் பிடுக்கை வாரியும் பாங்குழுவர் வடிகே அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அது எந்தரிய தெரியாது இந்த ஆடு ஆட்டு பிடுக்கை லேசா கரையாது அது கல்லவிட கணிதமாக இருக்கும் இந்த ஆடு கறக்குறவன் மாடு கறக்குறவன் மாடு இப்படி நின்னு இந்த பக்கமா உட்காந்துதான் கரப்பான் இந்த ஆடு கறக்குறவன் பின்பக்கம் உட்காந்துதான் கரப்பான் இல்லையா அவன் பின்பக்கம் உட்காந்துதான் கரப்பான் இப்ப மதுரை பக்கம்லாம் பெரும்பகுதி ஆட்டு பால் தான் நிறைய குடிப்பாங்க இப்ப ஆவின் பால்னா எங்க போகுது எங்க தயார் பண்றாங்க இப்போ இல்லையா ஆமா அங்க ஆட்டு பால் எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆடு என்ன பண்ணுவான் பின்பக்கம் இருக்குதான் கரைப்பான் அந்த பிழுக்க ஒண்ணு அதுல விழுந்துருதுன்னா தூக்கியா தான் என்ன போட்டுருவோம் அது கரையாது ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல உபமானத்துக்கு சொல்றாரு என்றும் சொல்லி ஏதோ ஒண்ணும் பிழக்கை வாரியும் பால் கொள்வதடிகே பிழைப்பனாயிலும் திருவடிப்பிழையில் குற்றத்தை எடுத்து போட்டுட்டு நல்லதை எடுத்துக்க வேண்டியது தானே பிடுக்கையை தூக்கி எந்த குற்றம் பால் நல்லது எடுத்துக்கி போட்டு எடுத்துக்க வேண்டியது தானே வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகினும் நான் பிழை செய்வேன் ஆனா உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா இப்ப நாம் என்ன பண்றோம் என்ன பண்றோம் வீட்டுக்குன்னு சொன்னால் செவ்வாழப்பழம் வாங்கிட்டு போவோம் மலை வாழைப்பழம் வாங்கிட்டு போவோம் கோயிலுக்கு கோயிலுக்கு வாழைப்பழம் அதான் வாங்கிட்டு போவோம் கோயிலுக்கு வாங்கிட்டு போடுவோம் வீட்டுக்காரிகள் அந்த மல்லிய பூ தான் வாங்கிட்டு போவோம் ஜாதி தான் வாங்கிட்டு போவோம் அங்க சோறு கிடைக்கிறது ஆமா நாங்க பண்றது இப்படி அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய நான் பிழை செய்வேன் ஆனா உன்னுடைய திருவடைக்கு நான் பிழை செய்ய மாட்டேன் பிழைப்பானும் உன் திருவடி பிழையே வடிக்கு விருந்திருப்பேர் அறிய நான் வடிக்கு கீழே விழுந்தாலும் எப்பாடின்னு விழ மாட்டேன் பரமசிவம் விழுவேன் சைவசமய பக்த சன சபைன்னு ஒன்னுக்கு வரணும் அதை தொடங்கிவிட்டவர் என்ன சத்தியார் சதாசிவெட்டியார் சொன்னாங்க தேவாரத்தை ஒன்னு ரெண்டுக்க மாட்டார் கழப்பாக்கம் செட்டியார் அவருடைய சித்தப்பா பிள்ளை சோமந்திரன் செட்டியார் எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் நான் நல்லா தேவாரம் பாடுறேன் அவர் ஒரு தடவை எங்கேயோ கீழே விழுந்தாரான் விழுந்துட்டாரு எந்திரிச்ச உடனே நான் விழுந்த போது என்ன சொன்னேன்னு கேட்டாரான் சிவான விழுந்தீங்கன்னு சொன்னாராம் பக்கத்துக்கு அப்பா விழும்போதாவது நான் சிவான்னு சொன்னேனா அப்படின்னுறாங்க இத சுவாமி சுந்தர் வழிக்கு விழுங்கும் சிறுப்பெயர் அல்லால் அரிய மறுமாற்றம் அடிக்கிடும் சிறுப்ப ஒழுக்க என்ன ஆங்கில சொல்ங்க இல்ல க்கு ம எனக்கு ஒரு மருந்தான் சொல்ியா ஒரு மருந்து தான் சொல்றியா ஒரு மருந்துதான் என் கண்ண விடு அப்படின்னு கேக்குறாரு சிவன கொடுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையால் ஒத்தியூர் என் இப்படி ரெண்டு கண்ணும் போயிடுத்து இந்த திருப்பதியத்தில் இன்னும் நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது மணி பன்னிரண்டு மூணும் ஆகிவிட்டது என்னுடைய கடமை சார்ட்டு ஆறு மணிக்கு நான் திருவையாத்துக்கு பக்கத்துல எனக்கு மிக வேண்டியவர் தேக்குதார் அடிப்பொடின்னு ஒரு ஐயர் அவர் போய் திருப்பணி பள்ளி கும்பாட்சி மன்றர் அங்க இருக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு